பூர்ணம பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாயே सत्यस्यापिहितं मुखं சத்யசாபிஹிதம் முகம் தூஷன் கிரமமுக்தியை விரும்பி உபாசனை பண்ணிய சாதகன் மரண சமயத்தில் தன்னுடைய இறுதி காலத்தில் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை மந்திரம்தான் இந்த பதினைந்தாவது மந்திரம் சுக்லகதி மார்க்கத்திலே தன்னை ஜீவனாகிய தன்னை அழைத்துச் செல்வதற்கான அருளை செய்ய வேண்டும் என்று சூரிய பகவானிடம் பிரார்த்திப்பதாக இந்த மந்திரம் இருக்கு ஆகவே சூரிய துவாரேன தே விரஜா பிரயாந்தி எத்ரா மிரதோ ஹெவ்யாத்மா என்று குண்டோபரிஷத் மந்திரம் சொல்லுகிறது சூரியத்வாரேன தே விரஜாகா பிரஜாந்தி இந்த கர்மோபாசனையை சமுச்சயம் பண்ணுகிறவன் சம்பூத்தி அசம்பூதி உபாசனையை சமுச்சயம் பண்ணுகிறவன் பிரம்மலோகப் போகிறதுக்காக சூரியத்வாரேன தே விரஜாகா விரஜாகனா மாசுகள் அனைத்தும் நீங்கியவர்கள் சூரிய துவாரேன பிரயாந்தி பிரகர்ஷேன யாந்தி அது எப்படிப்பட்ட இடம்னா எத்த அமிர்த்தா புருஷா சஹி அவ்யாத்மா அழியாத அந்த அமிர்தஸ்வரூபமான ஹிரண்ய கர்ப்பலோகத்துக்குச் செல்கிறார்கள் இந்த ஹிரண்ய கர்ப்பன்னா ஜாக்கிரதையாக அர்த்தம் பண்ணிக்கோங்க கர்ப்பன்னு சொன்னால் முட்டைன்னு போட்டிருக்காங்க புஸ்தகத்தில் ஹிரண்யம்னா தங்கம் தங்க முட்டை பொன்முட்டை அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான் கோல்டன் எக்கு இப்படிதான் படித்தா அப்படிதான் ஹிரண்யம்னா இங்கே வந்து ஞானம்னு அர்த்தம் கர்ப்பான்னா தன்னகத்தேன்னு அர்த்தம் அனைத்து அறிவையும் தன்னகத்தே கொண்டிருப்பவர்னு அர்த்தம் சர்வஜன் அர்த்தம் இரண்ய கர்ப்பகாங்கிறது சர்வஜங்கிறது அர்த்தம் இரண்யம் ஞானம் கர்ப்பக அந்த எஸ் அஸ்தி சா ஹிரண்ய கர்ப்பகா தனக்குள் எல்லா ஞானத்தையும் யார் வைத்திருக்கிறாரோ அவருக்கு பெயர் ஹிரண்ய கர்ப்பன் இல்லை ஹிரண்ய கர்ப்ப பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணியாச்சு அது இன்னொரு அர்த்தம் ஆரம்பித்தோம் இது சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இகலோகத்திலேயே நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும் நமக்கு வாழ்க்கையில் உண்மையான சாந்தி அமைதி வராத்து காரணம் அசாந்தியை கொடுக்கக்கூடிய அர்த்த காமத்தை சாந்தியை கொடுக்கும்னு தப்பாக நினச்சி அது வழியிலேயே பின்னால் போகிறது எது சாந்தியையே கொடுக்காதோ எது அசாந்தியையே அபிவிருத்தி பண்ணுவோ அதுதான் சாந்தி கொடுக்கும்னு ரொம்ப ஆழமாக நினச்சி கொண்டிருக்கோம் இல்லையா அந்த எண்ணத்திலிருந்து விடுவிப்பாயாகனு அர்த்தம் இறைவா என் பற்றுக்களை நீக்குவாய் ஆகும் என் உள்ளத்தில் இருக்கும் ஆழ்ந்த பற்றுக்களை நீக்குவாய் ஆகும் உலகப்பற்றை பொருட்பற்று என் புலனின்பற்று புலனின்பொருள்களின் மீது உள்ள பற்று டிவியை விடமாட்டேன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் நான் வச்சு வச்சுங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் என்ன வேணாலும் அதை விட்டு பார்த்தா தெரியும் ஒரு வாரம் அது இல்லாமல் இருந்து பார்க்கறது என்ன மினிமம் லைஃப் வாழ்ந்து பார்க்கறது அப்பப்ப தபஸ் பண்ணி பார்க்கிறது. பெண்ண குறைஞ்சு போச்சு அப்படின்னா என்னால முடியாது சுவாமிஜி ஏசி இல்லாமல் ஐ கான் திங்க் அப்படின்னு இங்கிலீஷ்லாம் நெவர் வித்வுட் மணி ஐ கான்ட் லீவ் வெளிநாட்டில் வேணா இந்த ஊரில் அப்படி இல்லையே நமக்கு தான் அன்னசத்திரம் நிறைய இருக்கு இங்கேயும் சாப்பிட்டுருக்கலாங்க மாட்டேன் நான் சொல்கிறாங்க திருப்பதி கோயிலில் போனால் சாப்பாடு கிடைக்கும் உடுப்பி கோயிலில் போனால் சாப்பாடு கிடைக்கும் நிறைய மடங்கள்லாம் இருக்குது வேணுங்க ரிஷிகேஷன் போனால் இருக்குது கொஞ்சம் அப்படி இருந்து தெரியும் நம்மளால் முடியுமா முடியாது எல்லாம் முடியும் சுவாமி இந்த கொசுக்கடி படுக்கணுமே பண்ணி பார்த்தா தானே தெரியும் ஆனால் அதெல்லாம் இல்லாட்டாவில் இல்லாமல் இருக்கணும் இல்லை மினிமமாக வாழ்வாத தெரியணுமே கொஞ்ச நாள் தான் ரொம்ப ஆடம்பரத்துக்கு எங்கே முடிவு ஆடம்பரத்துக்கு எல்லாம் எங்கே இருக்கு அதில் ஹிரண்மையேனு பார்த்து அதை அப்படியே இழுத்துகிட்டே போய்டும் அது இவ்வளோ கூப்பிடும் கூப்பிடும் கூப்பிடு கூப்பிடும் கூட்டிகிட்டு போயிடும் அது அர்த்தம் அதெல்லாம் நல்ல காரியத்தை உபயோகப்படுத்தினா பரவாயில்லை ஏதோ நம்ம வசதியாக இருந்தால் வேதாந்தம் படிக்கலாம் நம்ம பிரச்சனை இருக்காது மனசு அதில் செலுத்திக்கலாம் சமாதி அடையலான்னு பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் ஒத்துக்கிறோம் ஆனால் வேறு எதுலேயும் போகக்கூடாது அதனால் இந்த மெய்ப்பொருள் வந்து உலக கவர்ச்சியினால் மூடப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் பூஷனுங்கிறது இறைவா எனக்கு அந்த உலக கவர்ச்சியிலிருந்து என்னை விடுவிப்பாய் மெய்ப்பொருள் நாட்டத்தை அருள்வாயாக மெய்ப்பொருளை பற்றிய அறிவை அருள்வாயாக அந்த அறிவிலே நிலைத்திருப்பதற்கு அருள்வாயாக அப்படின்னு நாம் இங்கேயே ஜீவன் முக்தி அடையிறதுக்கும் இந்த பிரார்த்தனையை பண்ணலாம் தப்பு இல்லை அடுத்த மந்திரம் பூஷண்ணே கருஷே யமசூரிய வியூக ரஷ்மின் சமூக தேஜோயத் கல்யாணமம் தமிசாவசோ புருஷா சோகமஸ்மி பூஷே கரிஷேயமூரியூ ரீன்சூக यत्ते தேஜோயத்தை ரூபம் கல்யாணத்தமம் தத்தே பசியாமிசோ புருஷமஸ்மி மேலும் பிரார்த்தனை சூரிய பகவானை குறித்த பிரார்த்தனையும் மற்றொரு கருத்தும் வருகிறது ஹே பூஷன் இதுக்கு முதல் மந்திரத்திலேயும் சொல்லப்பட்டது பூஷன் பூஷன்னா சூரிய பகவானுக்கு பேர் நமக்கெல்லாம் போஷா கொடுக்குறவர் புஷ்டியை கொடுக்குறவர் இந்த புஷ்டிங்கிறது வேதத்தில் அடிக்கடி வரும் ரேவதி நட்சத்திரத்துக்கு தேவத்தையே பூஷன் தான் பூஷா ரேவத்தியன் புஷ்டிபதி பசுபா வாஜபஸ்தியா வேதம் வந்து சொல்லுகிறேன் இந்த பூஷண்கிற தேவத்தை குறித்து சூரியன் தான் ஹே பூஷன்னு ஸ்தோத்ரம் நம்ம வந்து மந்திரி வந்தாருன்னா என்ன சொல்கிறோம் மிஸ்டர் பெரிய கருப்பன் அவர்களை என்ன சொல்ல முடியும் மாண்பு மிகு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் இழுகணும் உரிய தன்னுடைய காலத்திலேயே இதை செய்த இதை செய்ய திட்டமிட்டிருக்கின்ற இப்படிலாம் வரிசையாக சொல்லணும் சமூக நீதி காத்து கொண்டிருக்கின்ற தமிழர்களின் தன்மானத்திற்காக தன் உயிரையும் தர தயாராக இருக்கின்ற பேரன்புக்குரிய தோழர் அவர்கள் அப்படிலாம் எழு அப்போ தான் அவர் அப்படியே கொஞ்சம் அவருக்கு அப்படியே பரவாயில்லை ஏதோ ஐசை விடுற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பகவான நமக்கு பொருள் சேர் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் எல்லாம் பொருள் சேர்ந்த புகழ் சூரிய பகவான பார்த்தா தெரியுறது ரவி ரம்சுமான் கிருஷ்ண சுன்னர் விபூதி யோகத்தில் ஜோதிஷாம் அம்சுமான் ரவி அகம் இந்த இது வந்து எத்தனையோ சோலார் இருக்கு உன்னா ஒரு சூரிய குடும்பம் நம்ம பார்க்கிறோம் உபனிஷத்து இது சூரிய நமஸ்கார மந்திரத்தில் சொல்லுகிறது சூரிய எல்லாம் வந்து ரிஷிகள் பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி சூரிய நமஸ்காரம் சொல்றது கஷ்யபோதி ஏ அவர் கஷ்யபர் கஷ்யபோதி சூரிய நமஸ்கார மந்திரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டா வெளியில் வர முடியாது அவ்வளவு விசேஷம் சூரிய மந்திரத்து இருக்குது நாங்கள்லாம் சம்ஸ்கிருதம் படித்த போது முதல் பாடம் எங்களுக்கெல்லாம் சூரியகா பிரத்யக்ஷதா எங்களுக்கு முதல் பாடமே அது இன்னும் இருக்குது அந்த இன்ஃபேன் ரீடர் அந்த ரீடர் ஃபஸ்ட்டு புக்கில் பார்த்தா முதல் பாடம் சூரியன்தான் சூரியனுடைய பிரபாவம் மகிமை இப்போ பூஷன் ஏகரிஷே ஏகாஏவ ரிஷதி கச்சதி இது ஏக ரிஷி ஹே ஏக ரிஷ் ஏகரிஷே தசிய சம்போதனம்னு அர்த்தம் ஏகரிஷே நான் என்ன அர்த்தம் தனி ஒருவனாக சென்று கொண்டிருக்கிறான் இது பாவனை நம்ம சயின்ஸெலாம் இப்போ சொல்லக்கூடாது பூமி சுத்தின்றது அவர் இருக்கிறாரெலாம் சொல்லக்கூடாது இது ரொம்ப அழகாக கவனிக்கிறோம் வேதம் சொல்கிறது அந்த ஒரு மந்திரம் சொல்கிறது சூரியன் உதிக்கிற போது எப்படின்னா பூர்வாத் அன்னவே ருத ருப்பமா இருக்காராம் மத யுர்வேத ஊப்பமா இருக்காராம் சூரிய பகவான் சாயங்கால சாமவேதூபமா இருக்காராம் ஆஹ யுர்வேதி மத்தியே அன்ன சாமவேதே நாஸ்தமயே மகிதே அப்போ இந்த சூரியன் ஏக்க ரிஷி இவன் தனி ஒருவனாக சென்று கொண்டிருக்கிறான் சூரியனுக்கு சக்கரமே ஏக்க சக்கரம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சூரிய படங்களை கவனித்து பார்த்தா ஏக்க சக்கரம் ஒரே சக்கரம் தான் சுத்தின்று இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அவர்கிட்ட இந்த இந்த முப்பட்ட வச்சா ஏழு கலர்லாம் வரும் அதெல்லாம் வந்து சப்தாஸ்வம் கலிங்க தேசாதிபதி கலிங்க தேசத்தும் போய் பாருங்கள் ஒரிஸாவில் கொனாரக் எவ்வளோ பெரிய சூரியனுடைய கோயில் அப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்கிறாங்க அந்த பாகிஸ்தானில் இருக்குது அந்த கோயில் அதுவும் பெரிய சூரியனுடைய கோயில் பாகிஸ்தான் வந்து இப்போ தானே வந்தது பாகிஸ்தான் வந்து அந்த காலத்தில் நம்ம தேசத்தோடு சேர்ந்தது போது இந்த இடத்துல இருந்து கோவில் பிரம்மாண்டமான சூரியனுடைய கோயில் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் சூரியநாதன் கோயில் இருக்குது உஷா பிரத்யுஷா சாயா சந்தியா சமேத சிவசூரிய நாராயண சுவாமி இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் என்னென்ன இந்த ஏக்கரிஷி எல்லாம் நிறைய சப்தாஸ்வம் சப்த ஜஜம் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க நவகிரகத்தில் அவருக்கு கோதும தானியம் எல்லாம் என்னது சூரிய கிரகம் ரத்தவர்ணம் ரத்தகந்தம் ரத்த புஷ்பம் ரத்தமால்யாம்பரதரம் ரத்தகந்தானுலேபனம் ரத்த சத்திர துவஜர பத்தாக்காதி சோபிதம் திவ்யரத சமாரூடம் மேரும் பிரதக்ஷிணே குர்வாணம் கிரகமண்டலே பிரவிஷ்டம் அஸ்மின் அதிக்கரணே மத்தியே வர்த்தலாக்க கோதூமத வர்த்தலாக்காரமண்டலே கோதூமதான்யஸ்தோபரி அப்புறம் அவருக்கு நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லி இந்த நட்சத்திர கலிங்க தேசாதிபதி ஞாபகினது கலிங்க தேசாதிபதியும் இந்த கிரகங்கள விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லி சூரியதேவிரி லுத்தம் மித்தன் நமக்கு நன்பன் அர்த்தம் ஏக ரிஷி ரிஷதி நரே போட்டுக்கணும் கத்தே ரிஷ் அவகத்தியர்த்தே ரிஷிகி அது அவகத்தி அவகத்தின்னா தெரிஞ்சுக்கிறதுனு அர்த்தம் அறிவுன்னு அர்த்தம் இல்லை ரிஷதி ஜானாத்தி அத்தீந்திரிய வஸ்தூன்னு இப்படி ரிஷின்னு அங்கே சொல்லுவோம் ஆனால் ஏக்கரிஷேன்னா தனியாக போயின்ட்டுருக்கேப்பாவோம் ஏக்கரிஷே யம யமன்னா என்ன அர்த்தம் எல்லாரையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் அவர் ஒரு நிமிஷம் அவர் கரணத்தை குறைச்சா எல்லாம் கூலாயிடும் ஒன்பது கோடி மயிலாமே ஒம்பது கோடி மயிலுக்கு அந்த பக்கத்துலேருந்து பிரகாசம் கொடுத்துட்டு இருக்கார் இவ்வளோ பெரிய விசேஷம் இதெல்லாம் சூரியன் வருவது எவராலே பாட்டே இருக்கேன் யம அப்படின்னா சர்வசிய சம்யமனாத்யமஹா நம்ம சந்தியாவந்தனம் பிரார்த்தனை எல்லாம் சூன்யன் சௌர மண்டலம் மத்தியஸ்தம் சாம்பம் சம்சாரபேஷஜம் சிவனை சூரியனில் தியானம் பண்றோம் சௌரமண்டலம் மத்தியஸ்தம் சாம்பம் சம்சாரபேஷஜம் நீலகிரீவம் விருபாட்சம் நமாமி சிவமவியம் இது சூரியனை வந்து மண்டலத்தில் பார்க்கறது விஷ்ணுவை பார்க்கறது ஒன்று அதில் இது சௌரம்னே ஒரு மதம் இருக்கு ஷண் மதங்களில் ஒரு மதம் சௌர சூரியன் நிறைய சொல்லணும் தோன்றதெல்லாம் முடிக்க முடியாது சர்வசம் சொன்ன இந்த யம தர்ம ராஜா இல்லை இவரையும் அப்படி சொல்றதுனால தப்பு இல்லை நம்ம பிராணனை கவர்வரும் இவர்தான் பிராணனை கொடுக்கிறவரும் இவர்தான் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டிருக்கு ஆகையினால உலகை அடக்கி ஆள்பவரே அனைத்தையும் அடக்கி ஆள்பவரே சூரிய பகவானே ஹே சூரிய ஹே பூஷன் ஹே ஏ ஹே யம ஹே சூரிய சங்கராச்சாரியார் சொல்கிறார் ரஷ்மினாம் ஸ்வீக்கரணாத் சூர்யா சாதாரணமாக சுஷ்டு ஈரயதி பிரேரயத்தி சருவான் இது சூரிய ஹா அப்ப ஒரு பத உண்டு சங்கராச்சாரியர் அர்த்தம் சொல்கிறார் அதாவது சூரியன்கிற பதத்துக்கு அர்த்தம் நன்றாக எல்லோரையும் செயலில் தூண்டுபவர் எவரோ அவருக்கு சூரியன்னு பேர் அதுதான் தியோயோன பிரச்சோதயாதுங்கிறோம் வரேண்யம் பர்ககாங்கிறோம் போற்றத்தக்க பேரொழிங்கிறோம் இந்த பேரொழியை போற்றினால் அறிவொளி சிறந்து விளங்கும் நம் அறிவொளி சிறந்து விளங்க வேண்டுமானால் இந்த உலகத்திலேயே பேரொழியாக விளங்கி கொண்டிருக்கிற அந்த நித்திய போற்ற வேண்டும் சூரிய சங்கராச்சாரியார் ரஷ்மினாம் ஸ்வீகரணாத்து பிராணா நாம் ரசா நாம் ஸ்வீகரணாத்து சூரியர் எல்லா இந்த வஸ்துக்கள்ல இருக்கிற ரசங்களையெல்லாம் ஸ்வீகரிக்கிறார் ரசங்களை எல்லாம் கொடுக்கிறார்னு அர்த்தம் பண்ணலாம் எல்லாத்தையும் கிர எடுக்க தப்பாம்யம் அகமகம் வருஷம் நிகிருண்ணாமி உத்ஷிருஜாமிச்சர் ஒன்பதாவது அத்தியாயத்தில் பகவான் நான் தான் வெப்பமாக இருக்கிறேன் தப்பாம்யம் அகம் வருஷம் நிகிருண்ணாமி மழையை வராமல் பண்ணுறேன் உத்ஸ்ருஜாமின்னர் சூரிய பகவான் தான் சொல்கிறார் அதனால தான் யோ பாம் புஷ்பம் வேதா அர்த்தம் தெரியுமோ ஏதோ புஷ்பன்னா பூன்னு நினைஞ்சின்னு நம்ம புஷ்பம்னா சூரியன் அர்த்தம் புஷ்டியை கொடுக்குறவன் அதில் புஷ்பம்னு அவனுக்கு பேர் யஹா அப்பாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி என்ன அர்த்தம் எவன் இந்த ஜலத்தை சூரிய பகவானாகவே தியானம் பண்றானோ நதிக்கரை விரட்சங்கள் மலை சூரிய பகவான் அதனால என்ன பண்றான் இந்த ஜலத்தை பார்க்கறான் யஹா அப்பாம் புஷ்பம் வேத நிறைய அர்த்தங்கள் சொல்றாங்க அது ஒரு ஆச்சாரியரும் பிரகாசவான் வேத யார் ஜலத்தையே சூரியனுடைய பிரகாசமா தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிரகாசமா இருப்பான் புஷ்பவான் பவத்தின்னா பிரஜாவான் பவத்தி நல்ல புத்தி உள்ள தர்மமான குழந்தைகள்லாம் இருக்கும் பசுமான் பவத்தி நல்ல ஆடு மாடு கோழிகள் ஆடு மாடு எதுனா வாழ்க்கைக்கு தேவையான பசுக்கள்லாம் நல்லா இருக்கும் பாலெல்லாம் கொடுக்குற பசுக்கள் இருக்கும் ஆயத்தனவான் பவத்தி அவனுக்கு நல்ல பிளேஸ் கிடைக்கும் பிரார்த்தனை இது சூரிய நமஸ்காரத்தில் இருக்குது இந்த மந்திரமும் யோபாம் புஷ்பம் வேதா இருக்கிறியாசை தபன் அபா மாஜத்தனம் சம்பத் சரோவா அபா மாஜத்தனம் பர்ஜன்யோ வா அபா மாஜதனம் நக்ஷத்ராணி வா அபா மாஜத்தனம் சந்திர மாவா அபா மாஜதனம் எல்லாம் அதோட சேர்ந்து தான் சூரிய நமஸ்காரங்கிறது நூத்தி முப்பது பத்து பத்து மந்திரங்கள் பத்து பத்து வாக்கிய கணக்கு சிலதெல்லாம் பதினஞ்சு போகும் பன்னெண்டு போகும் அப்படி நூத்தி முப்பது சொல்லுவோம் நூத்தி முப்பது நமஸ்காரம் கால் மணி நேரம் ஆகும் எங்களுக்கு வேகமாக சொன்னான் அதை தவிர மற்ற நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கெல்லாம் பெரியவங்க தினம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் வச்சாங்க திடீர்னு ஏதாவது வீட்டில் வியாதி அது இதுன்னு சொன்னால் ஒரேடியாக பன்னெண்டு நாளைக்கு வச்சுருவாங்க அதனால இந்த சூரியனுக்கு வந்து காலம்புற சூரிய உதயத்துக்கு முன்னாலே பண்ணி நமஸ்காரம் நமஸ்காரம் பூர்த்தி ஆகிற போது சூரியோதயம் நடக்கணும் முடியணும் ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட நூத்தி நமஸ்காரம் இத்தனையும் பண்ணி பண்ணி நடம் நமோ நாராயணாயா சொல்லி சொல்லி நமஸ்காரம் ஹ சூரிய அதனால இவர் என்ன பண்றார் பிராணன் எல்லாம் கிரகிக்கிறார் நதி சமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை ஜலத்தையும் சீகரித்து மழையாக பொழியிறார் உயிர்களுக்கெல்லாம் வந்து உயிர்களிடத்தில் இருக்கிற ரசத்தையும் கிரகிக்கிறார் ரசத்தை கொடுக்கிறார் சொல்லலாம் சீக்கரணா சூரியஹா அப்படி சொல்ற பிராஜாபத்திய பிராஜாபத்தியன்னு சொன்னால் பிரஜாபதேஹே அபத்தியம் பிரம்மதேவனுடைய புத்திரரா அதனால பிராஜாபத்தியஹா உயிர்களின் தலைவன் தலைவனின் குழந்தை இரண்டு கர்பனுடைய குழந்தையான் அப்படியே வச்சுங்க அதெல்லாம் தேவத்தைகள்லாம் நிறைய பேதம் இருக்குது சில சமயம் பிரஜாபதியும் பிரம்மா ஒன்றும்பாங்க சில சமயம் பிரம்மாவோடய குழந்தை பிரஜாபதியும்பாங்க அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் நமக்கு தாற்பயம் என்னன்னா பிராஜாபத்திய அதனால பிரஜைனால என்ன அர்த்தம் தெரியுமோ நன் அர்த்தம் பிரஜைன்னா தமிழில் பேர் கொடுக்க குடிமகன் சொன்னாலே என்னவோ பண்ணுறது குடிமகன் குடிமகன்னா சிட்டிசன் இவங்கள தமிழ் குடிமகன் அப்போ இந்த குடிமகன்கிறதுக்கு அர்த்தம் என்ன பிரஜான்னு சொல்றோம் திருவள்ளுவரம் குடிமைன்னு பாடி பேசியிருக்கார் குடியல் பார்க்கிறோம்னா பிரகர்ஷேன ஜாதாக தர்மமா உண்டான குழந்தைங்க அர்த்தம் மற்ற ஜாதா இது பிரஜா காமஜா என்ன ஜா என்னெல்லாமோ சொல்றது உண்டு ஆகியனால இது நம்ம காரியம் ஆனுமே எல்லாம் ஒரு இதுதான் ஹே புஷன் ஹே ஏகரிஷே ஹே ஹே யம ஹே சூரிய ஹே பிராஜாபத்ய மதர்த்தம் எனக்கா ஒரு காரியம் பண்ணணும் ரொம்ப கிளாரிங்கா இருக்கு ரஷ்மின் சமூக ரஷ்மின் ரஷ்மின் வியூக ரஷ்மீனு வியூக ரஷ்மின்னு வியூகன்னு அர்த்தம் இந்த கிரணங்களை எல்லாம் சற்று குறைத்து கொள்ளுங்கள் எனக்கு சூடு ஜாஸ்தியை மேலே படாமல் இவன் ஜீவன் தான் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஜீவனுக்கு அதெல்லாம் கிடையாது அச்சயத்யோயம் அதாஹோயம்ங்கிறது இவனுக்கே பொருந்தும் அதனால தானே ஜீவன் பிரம்மனுங்கிறோம் அதனால் இது ஒரு பாவனை இங்கேருந்து பார்க்குறப்போ நமக்கு ஏதோ ஒரு இப்படி தோணும் இல்லையா சில புத்தகங்கள்லாம் வருது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சுருக்கீங்களோ என்டிஇன்னு பேர் இதுக்கு ஒருத்தன் ஏழுதெல்லாம் செத்து போய் தன்னோடய அனுபவத்தை எழுதியிருக்கான் அமெரிக்காவில் இதெல்லாம் அமெரிக்காவில்தான் வரும் அதனால் மாதிரி எங்கேயோ ஜெர்மன் அமெரிக்கா இருந்த மாதிரி வருது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிசயமாலாம் சொல்கிறாங்க நம்ம சாஸ்திரத்தையும் அதெலாம் இருக்குது ஆனால் இது ஒருத்தர் புஸ்தமாகவே போடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி குரூப்புக்கு இதை படிக்கிறதுக்கு இது ஒரு அமைப்பு இருக்குது இதுக்கு ஒரு சங்கம் இருக்குது அவங்களாம் அதெல்லாம் பற்றி படிக்கிறாங்க அது பாவனை ரஷ்மின் வியூக அப்புறம் என்னென்னா சமூக தேஜகா எது தேஜகா தத்து சமூக உங்களுடைய பிரகாசத்தை ஒளியை குறைத்து கொள்ளுங்கள் தங்கள் கிரணங்களை இழுத்து கொள்ளுங்கள் உங்கள் ஒளியை குறைத்து கொள்ளுங்கள் நான் அதுல சௌரியமா போகணும் ஆ ரஷ்மின் வியூக தேஜகா சமூக சமூகன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஏகி குரு எல்லாம் வந்து பறக்க செய்யாதீர்கள் எல்லாம் ஒன்று பண்ணுங்க வியூகன்னா விகாமா ஏங்கிற அதெல்லாம் வித்ரா பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துங்கோ சுருங்கிடுங்கோ ரொம்ப என்னதுியரை பத்தி சுரேஸ்வராச்சாரியார் சொல்றார் சந்திராயதே பாஸ்கரா இந்த ஞான சூரியன் சந்திரனை குளிர்ச்சியா இருக்காருன்னு சந்திராய கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் நமக்கு தெரியும் ஆண்டாள் பாடியிருக்கா ஆகையினால் அது உபசம்ஹரா ஏகி குரு உபசம்ஹரா கிரகிச்சுங்கோன்னு அர்த்தம் எதுக்கு அதை கிரேச்சிங் இப்படி ரொம்ப லைட்டாக இருக்குது உங்களை சரியாக பார்க்க முடியல அதுக்குள்ளே அந்த கிரண்ய கர்ப்ப இருக்கார் பாவனை அதனால் என்ன சொல்கிறார்னா தே கல்யாணத்தபம் ரூபம் பஷ்யாமி எத்து தே கல்யாண தமம் ரூபம் தத்து பஸ்யாமி அங்கே ஒரு எத்தே இருக்கு ஏது தேஜஹா தே தேஜகா தத்து சமூக போட்டுக்கணும் இன்னொரு தத்தே போட்டிருக்கு இந்த எத்தை தத்தை எங்கே போட்டாலும் சரிதான் நீங்கள் போட்டுக்கலாம் டைம் ஆகிடுது கல்யாணத்தபம் ரூபம் பஸ்யாமி ஏன்னா ரெண்டு தே இருக்குது எத்து கல்யாணத்தம தே கல்யாணத்தபம் ரூபம் தத்து பஸ்யாமி அந்த தேவை ரெண்டு தினம் போட்டுக்கணும் மங்களகரம் ஆஸ்பேஷியஸ்னு சொல்கிறோம் இல்லையா பரம ஆனந்தமான அந்த ரூபத்தை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பசியாமின் பார்க்கிறேன் இது வந்து மரண சமயத்தில் சொல்றதுனால அப்படியே நினச்சுக்கிறான் சூரியனை மனசில் நினச்சிக்கிறான் இதெல்லாம் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் உள்ளே இருந்ததுன்னா மரண சமயத்தில் தானா வரும் இதெல்லாம் கிருஷ்ண கவி புராண மனுஷா சிதாரம் அங்கேயிருந்தான் சொல்லியிருக்கு அணு அரணியாம் சமனுஸ்வரே ஸ்மரேத்யா சர் தாத்திரமித்திய ஊப்பவர்ணம் தமச பரண காலே மனசாலேகோலோமே பிரணமாவே சத்தம் புருஷமுய மனோஹதி நரு மூர்னா பிராணம் ஆஸித்தோரம் ஓமித்தேகாட்சம் வரன் மாமனுன் எப் பிரயாதித்யதம் தேகம் சயாதி பரமங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் எட்டாவது அத்தியாயத்தில் அழகாக இந்த பிரயாண கால ஸ்மரணத்தை சொல்லி வச்சுருக்கார் கிருஷ்ணர் அதெல்லாம் கிரமமுக்தி சாதனம்தான் இதெல்லாம் போட்டுக்கணும் ஒப்பிடுக பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் போட்டு வச்சுக்க வேண்டியது ஸ்லோக நம்பர்லாம் நான் சொல்லலை அங்கெல்லாம் வருது இது சொன்னதுக்கு பிறகு ஒரு டைப் ஆஃப் உபாசனை சொல்கிறது நம்ம சாஸ்திரத்தில் கடவுளை இப்போ தான் கோயிலெலாம் வச்சுருக்கோம் விக்கிரக ஆராதனையெல்லாம் கோவிலெலாம் பண்ணுறோம் வேதங்கள்லாம் பார்த்தா அவர் தான் தேவஸ்தானம் சமஸ்தேவதைகளுக்கும் சூரிய பகவான் தான் தேவஸ்தான் அதனால் இப்போ எப்படி இப்போ நம்ம வந்து தேனி முழுக்க நினைக்க முடியுமா நினைக்க முடியாது இந்தியா முழுக்க நினைக்கணும்னா என்ன பண்ணுறது நம்ம ஒரு கொடியை பறக்க விட்டுறோம் பறக்க விட்டு தாயின் மணி கொடி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்துட வாரியர் அப்படின்னா அந்த கொடி ஒரு ஒன்றரை கொடி அது வந்து தேசத்தையே குறிக்கிறது இந்த நாடு முழுக்க குறிக்கிறது அது மாதிரி சமஸ்திரபஞ்சத்தையும் குறிக்கிறவர் சூரியன் அதனால் எப்படி நம்ம கொடியை வழிபடுறோமோ அது மாதிரி சமஸ்திரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக பரமேஸ்வரனாக இருக்கிறவர் சாட்சாத் சூரிய பகவான் இந்த பகவானை இல்லைன்னு நாஸ்திகன் சொல்ல முடியாது அது இருக்கிற மாபெரும் ஆற்றல் அது மறுக்க முடியாது ஆ இந்த சூரியன் அவர் அது அந்த சூரியனில் யார் இருக்காருன்னா நான் வணங்குற பகவான் அங்கேதான்ப்பா இருக்காருன்னு சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சகல கல்யாண குண கணைக்க நிலையா சூரியநாராயணா உஷா பிரத்யுஷா சமேதா சாயா சம்யா சமேதா எல்லாம் போட்டுக்க வேண்டிதான் அப்போ ஏற்பட்ட சூரியன்னா என்ன பண்ண அங்கே இருக்கிற போது இப்போ மாறிட்டு திடீர்னு அகமேவ சூரிய அகமேவ ஈஸ்வர இது அகங்கரகோபாசனான்னு பாவனை இது சொல்வது யா அசௌ புருஷா சா அகம் அஸ்மி அசௌ யா அசௌ அஸ்மி யாதொரு புருஷன் ஹிரண்யர் இந்த சூரிய மண்டலத்திலே இருக்கிறானோ சமஸ்தமஷ்டி பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கானோ அந்த பகவான் அங்கே மாத்திரம் இல்லை இங்கே இருக்கார் பாவனை இந்த பாவனை இருந்தால் தான் ஃபேக்ட் புரிஞ்சுக்க முடியும் உண்மையே அதுதான் ஆனால் இவனுக்கு அது புரியாது ஆகினால சிவோகம் பாவனேம்பாங்க உண்மை கிடையாது சைவத் ரசிவாங்க சிவோகம்னு பாவனை பண்ணணும் ஆனால் சிவனா நம்ம ஆகிட முடியாது அப்படிம்பாங்க நம்ம என்ன சொல்றோம் நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் நீ சிவன்தான் நீ மனுஷனா உன்னை பாவனை பண்ணிக்கிற அப்புறம் உன்னை ஜீவனா பாவனை பண்ணிக்கிற அப்புறம் சிவனா பாவனை பண்ணிக்கிற ஆனால் நீ பாவனை பண்ணினாலும் பண்ணாட்டாலும் நீ சிவன்தான் இதுதான் அத்வைத ஜானம் அகம் சிவகா அப்படிங்கிறது ஞானம் அத்வைதத்தில் அகம் சிவகாங்கிறது சைவ சித்தாந்தத்தில் பாவனை இமேஜினேஷன் அத்தியாசம் கல்பனை வாஸ்தவம் இல்லை பாவனை இங்க உபரிஷத்து என்ன பண்றது சத்தியத்துக்கிட்ட கூட்டு போறதுக்கா வேண்டி யோசா வசவு புருஷா சோகமஸ் இதுக்கு பேர் அகங்கிரகோபாசனான்னு பேர் தியானம் இது சந்தியாவந்தனத்திலே தினம் சொல்லிடுறோம் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன் என் உள்ளத்திலே இருக்கிறார் மலர் மிசை ஏகினான் ஆல்ரெடி அர்த்தம் ஏகினான் சொல்லிருக்கேன் இல்லையா அது கடந்த காலத்தை சொல்லிருக்கு ஏகுகிறார் இல்ல ஏகுவார் இல்ல ஏகினான் ஏற்கனவே இருக்கார் நீ கவனிக்க மாட்டேங்கிற ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் அங்கேயும் ஒளியான் இருக்கு இரும்பு வஞ்சக கல்வன் ஆனாலும் உனை இடைவிட்டு நிற்பது உண்டோ தாய்மான்வர் சொன்னார் ஆகையினால அந்த இறைவன் உள்ளே இருக்கார்னு பாவனை பண்ணான் நான் தான் அவர்னே பாவனை பண்ணான் இது வந்து அகங்கிரகோ பா சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்ணியாச்சு எதுக்கு உங்கள் ரூபத்தை பார்த்துன்னு நான் உங்களை அடையணும் இந்த வாழ்க்கையை நிறைவாழ்வு வாழ்ந்துட்டேன் ஆகையினால் நான் உங்களை அடையவன் நிறைவாழ்வு வாழ்ந்தவன் தான் நிறைவாக போக முடியும் அன்றைக்கி வகுப்பில் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒழுங்காக வாழ தெரிஞ்சவனுக்குத்தான் ஒழுங்கா சாக முடியும் சாக முடியாது அப்ப யோசா வசு அப்படி சொல்லி சூரியன் அங்க கல்யாண இவ்வளவு பாக்கியமா பார்க்க போற மாதிரி தெரிஞ்சது அப்புறம் கண்ண மூடிட்டான் அப்புறம் யாருன்னா யார் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவரே நான் பார்ப்பவனும் நான் பார்க்கப்படுபவனும் நான் அந்த பாவனைக்கு அஹம் திருஷ்யம் அஹம் சர்வம் அஹம் இந்த பாவனைக்கு வந்தாச்சு இனி அடுத்த மந்திரம் அமதம் பஸ்மா துரீரம் ஓம் கிருத்தோஸ்மர கிருத்தமர ம கிருத்தமராயலமேதம் ஓ கிரோஸ்மரஸ்மர உபரிஷ சரியான மரணத்தை சொல்கிறது இந்த சாதகன் எப்படி அழகாக கிரமமுக்திக்கு டிராவல் பண்ணுறான் பாருங்க ரகுவம்சத்தில் காளிதாசர் சொன்னார் இந்த ரகுவம்சத்தை சேர்ந்தவன் எப்படின்னா கடைசியில் சரீரத்தை விடுறபோது யோக சக்தியினால் விடுவாங்கன்னார் ராமனுடைய முன்னோர்கள் பரம்பரையை பற்றி காளிதாசர் சொல்லும் பொழுது இவங்க சின்ன வயசில் நல்லா படிப்பாங்க அப்புறம் வாலிப பருவத்தில் முறையாக தர்மமா இல்ல உலக இன்பத்தை அனுபவிப்பார்கள் வயசான காலத்தில் முனிவர்கள் தொழிலை மேற்கொள்வார்கள் யோகே நான் தே தனும் தேஜாம் இப்பேற்பட்ட மகாத்மாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த சிற்றறிவு படைத்த நான் எப்படி சொல்லப் போகிறேன் அப்படின்னு அவையடக்கத்தோடு சொல்லுவார் குட்டையம் வந்து நெட்டையாக இருக்கிற மரத்தில் இருக்கிற பழத்தை புடுங்க முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது நான் ரகுவம்சன் எழுதுறது அப்படின்னு அவையடக்கத்தோடு காளிதாசனே காளிதாசனே சொல்கிறார் நம்மெல்லாம் எம்மாத்திரம் மகாகவி காளிதாசா அப்போ எதுக்கு இந்த உள்ளுக்குள்ள பிராணன் இருக்கு இல்லையா நான் சொல்றான் இந்த பிராணன் சமஷ்டி பிராணனில் ஒடுங்கட்டும் அத்தியாத்ம பரிச்சேதம் அத்தியாத்ம பிராணஹ அதிதெய்வ பிராணே லயம் பிராப்பனோத்து நாம சமஷ்டி பிராணம் வஷ்டி பிராணன் சமஷ்டி பிராணன் வாயு அனிலம் அனிலம் நம்ம சேர்த்துக்கணும் இறக்கின்ற சங்கராச்சார சோழர் இப்பொழுது இறக்கப் போகின்ற எனக்கு எனக்கு நான் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிராணனானது ம பிராணது என்னாகட்டும் விடுபட்டு சமஷ்டி பிராணன் சமஷ்டி பிராணன் சமஷ்டி பிராணாதிபதி யாரு ஹிரண்யன் அமிர்தம் அமிர்தம் அனிலம் பிரபத்தியதாம் இது வாக்கியசேஷன் நர்சங்கிரஜன் பிரதிபத்தியதாம் சேரட்டும் என்ன சொல்ற உடம்புக்குள்ள இருக்கிற பிராணன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைமகி ஆகிய பிராணசக்தியில் ஒடுங்கட்டும் அதெல்லாம் நிறைய சொல்லலாம் மந்திரம் நிறைய வருது சரி இது ஒடுங்கியாச்சு சில பேர் இறந்துட்டாங்கன்னா அந்த தீட்சை இறக்குறதும்பாங்க இறக்குறாங்களா அந்த தீட்சையை வந்து இறக்குறதுன்னு ஒரு சம்பிரதாயம் யானைக்கு கூட தீட்சை பண்ணுவாங்க சிவன் கோயில் யானைக்கு சிவ தீட்சை பண்ணுவாங்க அப்போ தான் சிவனை சிவனுக்கான கொண்டு வரத்துக்கு தகுதி படைத்ததாகும் அதே மாதிரி யானை செத்து போச்சுன்னா சிவ தீட்சை இறக்குவாங்க அந்த தீட்சை இறக்குறதுன்னு ஒரு சடங்கு அப்படிலாம் பண்ணுறதுங்க அது அவங்க தான் பண்ணுறாங்க வைஷ்ணவர்கள் தெரியாது அது மாத்திரமில்லை அத மேலும் இதம் ஷரீரம் பஸ்மாந்தம் பபத்து இந்த ஷரீரம் அக்னியில் சமர்ப்பிக்கப்படட்டும் நம்ம போயிடுவோம் நாம் இதுவரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்த அக்னியில் நம்முடைய உறவினர்கள் அல்லது சாதாரண புத்திரன் அவன் என்ன பண்ணுவான் எந்த அக்னியில் அப்பா இத்தனை நாள் அவர் எந்த அக்னியும் அப்பா பூஜை பண்ணிட்டு இருந்தாரோ அதே அக்னியில் அவரை சம்ஸ்காரம் நம்ம ரிலிஜன்ல தான் இந்த ரெண்டு எரிக்கிறதும் இருக்கு புதைக்கிறதும் இருக்கு பெரும்பாலான ரிலிஜன்ல புதைக்கிறது தான் இருக்கு நம்மளதுல தான் வந்து இந்த அக்னி பூஜை பண்றதுனால அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணி விடுமாந்தம் பவத்து இதம் ஷரீரம் பஸ்மாந்தம் சாம்பலாக முடிந்து போகட்டும் பவத்து பிராணம் எஷ்டி பிராணம் சமஷ்டி பிராணன்ல ஒடுங்கட்டும் அப்படி சொல்லிட்டு கிரமமுக்திக்காய இவன் பண்ணுற ஒரு வகையான சாதனை இது ஜபம் பிரார்த்தனை பண்ணி சொல்லிவிடுறான் சரீரம் பௌத்து பிரதிபத்தியதான் சூத்ர அமிர்த்தம்னா சூத்ராத்மானம்னு அர்த்தம் இரண்யகர்ப்பம்னு அர்த்தம் இரண்யகர்ப்பங்க தான் அமிர்தம்னு பேர் அங்கே விநாசங்கிறது இங்கே அமிர்தங்கிறது பார்த்துங்க இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டிதான் என்ன அமிர்தம்னு ஆபேஷிக அமிர்தம் சொல்லிடதுக்கப்புறம் இனி அடுத்த லைன் என்ன சொல்வது ஓரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் என்கிறது எப்படி கனெக்ட் ஆறுறது பாருங்க ஓம்னு சொன்னாலே சங்கராச்சாரியா சொல்கிறார் ஓம் காரம் பரம்பொருளை குறிக்கும் சொல் பரம்பொருளுக்கு அன்னியமாக ஒன்றும் இல்லை ஓம் கிரதோ க்ரதோன்னு சொன்னால் என்ன அர்த்தம் க்ரதுவே இந்த இடத்துல கிரத்து சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்னு மனசுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அன்னொரு அர்த்தம் அக்ரின் அர்த்தம் இறைவனோடு இணை பிரியாத உள்ளமே இறைவனிடமிருந்து பிரியாத உள்ளமே அப்படி அட்ரஸ் பண்றது ஓம் கிருத்தோன்ன அர்த்தம் இறைவனிடமிருந்து பிரியாத உள்ளமே இறைவனிடமிருந்து பிரியாத நெருப்பு தெய்வம் இன்னைக்கு படித்தோம் மனத்திலே சக்தியாக விளங்குவது நெருப்பு ஞானபானு பாட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்றோம் ஆசிரமவாசியுடைய பிரார்த்தனையில இருக்கு எல்லாம் பாரதியார் பாட்டு தான் அதனால நினைக்கிறேன் ஏ மனமே இறைவனோடு இறைபணி இறைவனை விட்டு பிரியாத மனமே நீ செய்த இறை வழிபாட்டை ஆழ்ந்து எண்ணுவாயாக மனசுக்கு அட்ரஸ் பண்ணுறான் ஓ மனமே நன்றாக இதிலிருந்து விடுபடுவாயாக அப்படி சொல்லி ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக சரீரத்தை விடுறான் கிருதோஸ்மரன்னு அர்த்தம் ஓ மனமே நினைத்துப்பார் அப்படின்னு அர்த்தம் கிருத்தம் ஸ்மர நான் செய்த இதுக்கு நிறைய விதமாக அர்த்தம் நான் செஞ்ச நல்லதை மாத்திரம் நினைச்சுக்கோ நான் செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சேன் படுத்தி என்னிடத்தில் நான் செய்த நல் காரியங்கள் அதனால தான் என்ன சொல்றோம் எப்போ நல்லதே பண்ணிட்டு இருக்கணும் அப்படியே இருந்தால் நினைப்பு எங்க போக போறது ஓம் கிருதோ கிருத்தம் ஸ்மர ஹே கிருத்துவே ஓ மனமே நீ செய்த நல்ல நவற்றை நினைத்து பார் இறைவா அக்னி பகவானே நாங்கள் பூஜை எங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொண்ட அக்னி பகவானே எங்கள் நாங்கள் செய்த நன்மையை நினைத்து பார்த்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் திரும்ப திரும்ப சொல்றது ஹோம் கிருதோஸ்மர கிருதக்கு ஸ்மர திரும்ப திரும்ப என்னென்ன நினைச்சு பாருங்கள் ஆதரார்த்தம் அப்படின்னா என்ன பலப்படுத்துறதுக்காக மறுபடியும் சொல்றோம் வாங்க வாங்க வாங்கன்னா போறாதா அது என்ன வாங்க வாங்க என்ன வாங்கிறது ஒரு வாங்க புரிகிறது இன்னொரு வாங்க என்னத்துக்கு வாங்க போங்கன்னு அர்த்தம் வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் அது மாதிரி ஓம் கிருதோஸ்மர கிருத்த ஓம் கிரத்தோ கிருத்தம் ஸ்மர ஓம் கிருத்தோ கிருத்தம் ஸ்மர அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணுகிறது அடுத்த மந்திரம் அவ்வளவுதான் வேதத்தை வேத இதை சொன்னால் எங்கில்லாமல் மனசு வேதத்துக்குள்ளதான் நுழையிறது என்ன பண்ணுறது படித்ததை சொல்லணும் போல் இருக்கு ஆனால் உங்களுக்கு அது எத்தனை நேரம் சொல்ல முடியும் அது ஒன்று ஒன்று அதுக்கு விளக்கம் வேணும் அது எங்கே இருக்குது இந்த மந்திரம் அதை பார்க்கணும் சரி அடுத்த வந்துடு இப்போ வந்து மனசை அப்படின்னா என்ன ஆகும் இப்போ சா சார போது என்ன ஆகும் என்ன நல்ல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு மாதிரி அப்படி சொல்லி வச்சுருந்தா இது கரெக்டாக கடைசி நேரத்தில் அது குரு மந்திரம் இருக்குது இறந்து போடுறதுக்கு முன்னால் காதில் சொல்கிறதுக்கு பிராயஷ்டித்த கர்மாலாம் இருக்குது எல்லா பிராயஷ்ச்சித்தம் பண்ணிவிடுவோம் சார் போகிற போது உயிர் போகிறதுக்கு முன்னால் அந்த யஜமான் அந்த அந்த அவங்க சேர்ந்தவங்க புத்திரன் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க பண்ணி இறை பகவன் நாமத்தை சொல்லி காதில் துளசி எல்லாம் வச்சு ஆஜு பிராணகு பிராணாத பான இந்த மந்திரம் ரொம்ப மெதுவாக சொல்லுவான் பிராணாத பானகு அபானும் அப்படி ஒரு மந்திரம் அது அதாவது இது வந்து கடைசியில் மரண சமயத்தில் காதில் ஓதுறது கர்ண மந்திரம்னு பேர் ஆஜுஷ் பிராணகு பிராணாத பானகும் சந்தனு சந்தனு உதானாத் சமானதும் சந்தனு மஸ் அது கடைசி இந்த மந்திரம் சரியாக ஞாபகம் இல்லை வஸ் சந்தனூ அப்படின்னு வருவோம் ஜாயிண்ட் ஆட்டும் கரெக்டாக உயிர் போத சொல்லுவாங்க கர்ண மந்திரம் ஜபிக்க ஜபிக்க பிராணம் போயிடுத்து அப்படிம்பாங்க எல்லாம் பிராயஷித்தம் பண்ணி கர்ண மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தோமா சொல்ல சொல்ல பிராணம் போயிடுத்து பாருங்க என்ன என்ன என்ன பாருங்க அப்படின்னு பாருங்க கேட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் பண்ணியிருக்காரு நான் முந்தி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கேன் பையனை கூப்பிட்டு பையன் மடியில் தலையை வச்சுக்கிண்டு அழகாக இந்த மந்திரங்களைலாம் சொல்ல சொல்லி நம பார்வதி பத்தையே பிராணம் போயிடுச்சு நடந்தது கண் முன்னாலும் அவர் எவ்வளோ ஸ்ரத்தா பக்தியாக இருந்தார்னு பார்த்துருக்கேன் அவரோட நான் ரொம்ப பழகியிருக்கேன் என்னை பார்க்குற போதெல்லாம் உக்கார் அப்படின்னு சொல்லி எல்லா மந்திரத்தையும் கேட்டுவிடுவார் அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும் அதனால் வந்து எப்போ பார்த்தாலும் உட்காந்து சொல்லு இதை சொல்லு அதை சொல்லு கேட்டுட்டே இருப்பார் அவர் பேரே கமண்டலு கிணபாடிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு வெள்ளி கமண்டலாம் வச்சுகிட்டே இருப்பார் பார்த்தாலும் ஆச்சரம் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த சம்ஸ்கார் அந்த மாதிரிலாம் மனுஷங்களெலாம் பார்க்கவே முடியாது எப்படி இருக்கும் இனிமேல் எப்படி இருக்க போகிறதோ தெரியல எங்கே நான் இப்போதிக்கு பார்க்கல அந்த மாதிரி யாரையும் பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது இருக்காங்க சில பேர்லாம் வெளியிலே வராமல் எல்லாம் இருக்காங்க சில பகுதிகளில் இருந்துட்டு இருக்காங்க இன்னும் அடுத்த மந்திரம் படிக்கலாம் ஏழு நிமிஷம்தான் இருக்கு அக்னே நய சுபாராயே அஸ்மாஜு நம விதேமா देव विद्वान அக்னய சுபாரயுனுராணமே हे अग्ने அள ஓ அக்னியே இப்போ ஒரு ஒரு இது சொல்லின்ட்டு எந்த ஹோமம் பண்ணாலும் குடிக்கிற போது சுவாஹாஹா அக்னேருபஸ்தானம் கரிஷே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒரு சமீத்து குச்சியை போட்டுட்டு உபஸ்தானம் எத்தே அக்னே தே ஜே நாகம் தே எல்லாம் சொல்லுவோம் அக்னே சுபதா ராஜய அஸ்மான விஸ்வாநி தேவ வஜுநானி வித்வான் வித்வானுங்களை சம்பவம் கொடுக்குற போதுன்னு சொல்லுவாங்க ஏ அக்ே அக் பகவானே அஸ்மான் நய எங்களை அழைத்துச் செல்வீராக எங்க அழைத்துச் செல்வீராக சுபசா ராயே நல்ல பாதையில் ராயே ராயேன்னு சொன்ன கர்ம பல போகாய நாங்கள் செய்த நல்வினை பயன்களை நாங்கள் நன்கு அனுபவிக்கும் பொருட்டு எங்களை நல்ல பாதையில் சிறந்த பாதையில் செம்மையான பாதையில் எம்மை அழைத்துச் செல்வீராக சாதாரணமாகவே சொல்லலாம் தப்பான வழியில் போகாமல் எனக்கு அனுகிரகம் ஒன்று அதுக்கு தான் கிரி பூஜை கடவுள்கிட்ட பூஜை பண்ணுறதே அதுக்கு தானே அப்புறம் என்ன விஸ்வானி தேவ விஸ்வானி சர்வாணி வயுனானி கர்மாணி பிரஜானானி வா வித்வானு நாங்கள் செய்த கர்மபலம் விஸ்வானின்னு சொன்னால் சர்வாணின்னு அர்த்தம் வயுனானின்னு சொன்னால் கர்மாணி பிரஜானானி நாங்கள் செய்த செயல்கள் நாங்கள் அறிந்த அறிவு எங்கள் கூடவே வரணும் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எல்லாம் திருக்குறள் எங்கே ஒர்க் பண்ணுறது பாருங்க எழுமையும் ஏமாப்பிடைத்து அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்து ஒப்பிடுக போட்டுக்கலாமே தாராளமா இது போறோம் ஹே தேவ ஹே அக்னி ஹே வித் வித்வானுன்னா விஜானன் அர்த்தம் வித்வான் விஜானன் ஜானன்னு போட்டிருக்கார் சிங்கராச்சர் ஹே அக்னே ஹே தேவ அக்னி பகவானே எங்களை அழைத்துச் செல்வீராக நல்ல வழியில் எங்களை அழைத்துச் செல்வீராக நல்ல நல்ல இந்த இடத்துல சுக்ரகதி உத்தராயண மார்க்கம் எல்லாம் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் கடைசியில் சுக்ர கிருஷ்ணே கதி ஹேதே ஜகதாஸ்வே மதே எல்லாம் பார்த்து அக்னிர்ஜோதிர சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் அந்த ஸ்லோகத்தையெல்லாம் நினச்சி பார்த்துங்கோ ஆஹ வயுனி விஸ்வானி அஸ்மான் சுபதா ராயே நய என் நாங்கள் செய்த எல்லா கர்மங்களையும் அறிந்துள்ள நீர் ஜாத்த இல்லையா நம்ம பண்ணுறதெல்லாம் தெரியும் அவருக்கு ஜாத்த அவருக்கு ஒரு பேர் ஜாத்தம் ஜாத்தம் வேத்தி இத்தி ஜாத்தவேதாக அதனால் ஜாத்தவேதஸ் அவர் எல்லாம் தெரிஞ்சு கர்மாவெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களை நல்ல வழியில் கூட்டின்னு போங்க அது மாத்திரமில்லை நாங்கள் எங்களை அறிஞ்சோ அறியாமலோ பாபங்கள்லாம் பண்ணியிருப்போம் பாக்க பாபத்தை எல்லாம் போக்குங்க அஸ்மத்து ஏனகா யுயோதி ஜுகுராணம் ஏனகா அஸ்மத்துன்னா நாங்கள் செய்த நாங்கள் செய்த தீ வினைகளை அழித்து விடும் யுயோதி விநாசையோஜய விநாசைய நாங்கள் ரொம்ப வஞ்சனையோடு சிலதெல்லாம் தெரி பண்ணியிருப்போம் இந்த தனித்தன்மையினாலே சில இதெல்லாம் பண்ணியிருப்போம் அதெல்லாம் போகணும் பரமார்த்தான் சாமி நல்ல உதாரணம் சொல்லுவார் அதாவது ஐஸ்பர்க் ஐஸ்பர்க் வந்து சமுத்திரம் அது அது இண்டிவிஜுவல் அந்த அது என்ன ஆகும் தண்ணியில என்னாகும் கொஞ்ச நேரம் கழிச்சு கரைஞ்சி போய்டும் ஐஸ்பர்கோடு எங்கேருந்து வந்தது அது அதான் வந்துடும் அதுலேயும் போயிடுது ஐஸ்பர்க் எதில் இருக்குதுன்னா வாட்டர்லேயும் இருக்குது வாட்டர்லே இருக்கிற ஐஸ்பர்க் என்னாகும் அப்படியே அதுக்கு அரைஞ்சி போய்டு அது போயிடு அதுதான் இரண்ய கர்ப்ப பிராப்திங்கிறதுக்கெலாம் அர்த்தம் இப்படிலாம் சொல்லுவோம் ஆ அஸ்வத்து ஜுராணம் ஏனஹா யோதி தனித்தன்மையை அழித்து விடுங்கள் அப்படின்லாம் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே சாதாரண வாஸ்தவமான அர்த்தம் எங்கள் பாப்பமெல்லாம் போகட்டும் நாங்கள் செய்த நல்லதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எங்களை நல்ல வழியில் கொண்டு வந்த தப்பு பண்ணான்னு கணக்கு போட்டு கீழான வழியில் கொண்டு விட்டுறாய்வு கஷ்டத்தை கொடுத்துறாய் நாங்கள் செஞ்ச நல்லதெல்லாம் குணம் நாடி குற்றமும் நாடி தப்பு கூட அதிகமாக இருந்தால் கூட குணத்தையே எடுத்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க நீங்கள் பெரிய நீங்கள் பகவான் இல்லையா நாங்கள அஜானிகள் அப்படின் சொல்லி எல்லாத்தையும் போக்கிடுங்கன்னு சொல்லியாச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இனிமேல் உங்களுக்கு நாங்கள் கர்மாலாம் பண்ண முடியாது எந்திரிக்கை கூட முடியல நமஸ்காரம் கூட பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறோம்னா நமபுக்தி விதேமாம் தே பூயிஷ்டாம் நமமும நரற்ற நம நம சமஸ் நம திரிஸ்து நம பஞ்ச ஆசிரம அப்போ இல அம ரி நமதிரம் மஸ்காரம் பூஜிஷ்டி விதேமா வாயால் தான் சொல்ல முடியுது தலைய கூட குனிய கஷ்டமா இருக்கு பகவானே மரணம் இல்லையா நம உக்திம் விதேமா நமஹ நமஹ நமஸ்காரே ஜுஹோமி நிறைய சொல்லலாம் நம்யந்தேஸ்மை காம நமஹான்னு நீ உபாசனை பண்ணினியானா அதெல்லாம் உலக பொருளா உன்னை வந்து நமஸ்காரம் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் பாடுறான் ஆகவே நம புக்தி விதேமா அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போயிடு ஆக என்ன பார்த்தோம் இப்போ ஈஷா பூர்ணமதா மந்திரம் பார்த்தோங்க சாந்தி பாட்டமே கம்பீரமான சாந்தி பாட்டம் அப்புறம் அடுத்தது என்ன ஈஷா வாஸ்யம் வித்வத் சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம் அதுக்கு வேணும் அப்புறம் கர்ம மார்க்கம் முதல்ல மார்க்கம் அப்புறம் பிரவர்த்தி மார்க்கம் அப்புறம் நிவிற்த்தி மார்க்க ஸ்துதி மூணாவது மந்திரம் நாளில் இருந்து எட்டாவது மந்திரம் வரைக்கும் ஆத்மஸ்வரூப ஸ்வரூப ஜானம் ஆத்மஸ்வரூப ஜ்யான ஃபலம் எட்டாவது மந்திரம் வரைக்கும் அப்புறம் ஒன்பதாவது மந்திரத்திலருந்து பதினாலாவது மந்திரம் வரைக்கும் வித்யா வித்யா சமுச்சய சம்பூதி அசம்பூதி சமுச்சயம் ஆ கர்ம உபாசனா சமுச்சயம் உபாசனாத்வய சமுச்சயம் எதுக்கு கிரமமுக்திக்க அப்புறம் க்ரமமுக்தி லோகத்தை அடையிறதுக்கான பிரார்த்தனை மரண கால பிரார்த்தனை அதில் சூரிய பகவானை குறித்து ரெண்ட லோகத்துக்கான பிரார்த்தனை அப்புறம் வந்து என்ன சொல்கிறது உத்கிரமணியானம் இந்த பதினேழாவது மந்திரம் உத்கிரமண சமையே சரீரத்திலேருந்து உத்ரமணம் வீட்டில் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி மனஷ்டானந்திரியானி பிரகி கரிஷதி எல்லாம் ஞாபகப்படுத்திக்கலூரிய பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி ஹிரண்யர்பதத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை அப்புறம் சரீரம் வந்து இந்த சமஷ்டி வஷ்டி பிராணம் சமஷ்டி பிராணனில் ஒழுங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சரீரம் பஸ்மமா போட்டும் அக்னிக்கு சமர்ப்பணம் ஆகட்டும் ஓ மனமே செய்த நல்லதையெல்லாம் நினைத்துப்பார் அக்னி பகவானே இந்த கடைசி பதினெட்டாவது மந்திரம் அக்னி பகவான்கிட்ட பண்ணுற பிரார்த்தனை அங்கே சூரிய பகவான்கிட்ட பண்ண பிரார்த்தனை இங்கே அக்னி பகவான்கிட்ட பண்ண பிரார்த்தனை ஏன்னா அக்னி அல்லவா சூரியன் அக்னியும்தானே பிராமணனுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அக்னிர்வா ருத்தம் அசாவாதித்ய சத்தியம் பிராமணனா விவேகின்னு வச்சுங்க அதுக்காக வேண்டி ஜாதி பிராமணம்லாம் நினச்சால் குழப்பமாயிடும் நமக்கெல்லாம் அது இல்லையே நினச்சிக்கக்கூடாது நமக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துவிடும் அந்த காம்ப்ளெக்ஸ் போகணுங்கிறதுக்கு தானே வேதாந்தம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அதெல்லாம் விவகாரத்துக்காக கர்மகாண்டத்துக்காக இருக்கக்கூடிய தர்மம் தானே நான் வாஸ்தவமா நாமெல்லாம் யாரு அகம் பிரம்மாஸ்மி துவம் பிரம்மாஸ் சர்வம் கலு இதம் பிரம்மா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஓம் பூர்ணமூர் பூர்ணாமுதட்ச பூர்ணமா ஓம் பூர்ணமூர்ணமி பூர்ணாச்சமிஷ் ஓகா ஈஷா வாசியம் ஜத்தியம் ஜத் தினஞ மாத பூர்ணம் பூர்ணமாரி பகவானுடைய அனுகிரகத்தினால் ஆதிகுரு ஸ்ரீ பிரஜ்யா தட்சிணாமூர்த்தியினுடைய பெரிய அனுகிரகத்தினால் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் முகாம் இந்தளவில் நிறைவு பெறுவதை குறித்து நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த உபனிஷத்தை விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பகவான் மூலம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அதனால் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய சாஸ்திர விஷயங்கள்லாம் நம்ம விசாரம் பண்ணலாம் அப்பப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது கூடியிருந்து குளிர்ந்த எலோர் எம்பாவாய் அப்படின்னு சொன்ன ஆண்டாளுடைய வாக்கு வாக்கு கிணங்க நாம் எல்லோரும் கூடியிருந்து குளிர்வோம் நல்ல வாய்ப்பு பாக்கியம் முதல் நாள் வகுப்பில் நான் சொன்னதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நாம்ளாக முயற்சி பண்ணினால் உலகத்தில் ஒன்றும் கிடைக்காது வேதத்தோட வழியில் போகணும் வேதம்தான் நமக்கு வழிகாட்டுது அந்த வேதம் என்ன பண்ணுறது அர்த்தகாமத்துக்கு சாதனம் சொல்கிறது இந்த முதல் நாள் வகுப்பில் சொன்னேன் ஆனால் அப்புறம் என்ன பண்ணுறது அர்த்தகாமத்துக்கு தர்மத்தை சாதனமாக சொல்கிறது அர்த்தகாம சாத்தியத்தை சொல்லி தர்மத்தை சாதனமாக சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அர்த்த காமத்தில் வைராக்கியத்தை உண்டு பண்ணி அப்புறம் தர்மத்தை சாதனமாக தர்மத்தையே சா தர்மத்தை சாதனமாக வச்சு மோக்ஷத்தை சாத்தியமாக வச்சு அப்புறம் ஞானத்தை சாதனமாக வச்சு மோக்ஷத்தை சாத்தியமாக வச்சு மோக்ஷத்தை சித்தமாக்கி விடுறது வேதம் நமக்கு மோட்சத்தை சாத்தியமாகவே வச்சிருக்கிறது இல்லை அது சித்தமாக்கி கொடுக்கறது அதனால பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் இந்த நாடு அமிழ்தினும் இனியதடி பாப்பா இது ஆண்டோர் தேசமடி பாப்பா இப்படி பாரதியார் பாடின நாடு இப்போ ஏற்பட்டுள்ள நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு ஒரு சனா இருந்த உத்தமமான தர்மம் நம்மள்ட இருக்குது இன்றைக்கும் இருக்குது விவகாரத்தில் நிறைய நம்ம பார்க்குற போது நம்ப முடியாட்டாக இருந்தால் நம்ப முடியாமல் இருந்தாலும் அங்கங்கே இந்த மாதிரி மகாத்மாக்கள்லாம் அங்கங்கே காப்பாற்றின் இருக்காங்க வேதத்துக்கு அந்த சக்தி இருக்குது ஆகவே இதை நாம் வீணடிச்சிடக்கூடாது நாம் தஷாமூர்த்திட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் அர்த்த காமத்தில் அளவாக இருப்போம் தர்மத்தை நன்றாக அனுஷ்டிப்போம் மோக்ஷ சாம்ராஜ்யத்தில் எப்பவும் தெளிச்சிருப்போம் நமக்கு பரிபூர்ண ஜீவன் முக்தி சுகத்தை அந்த தக்ஷிணாமூர்த்தி ஆதி குரு ஸ்ரீ பிரக்யா தட்சிணாமூர்த்தி அனுகிரகம் பண்ணணும் குருமார்கள்லாம் அனுகிரகம் பண்ணணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்களையெல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி உங்களையெல்லாம் பரிபூர்ணமாக வாழ்த்துறேன் உங்கள் குடும்பமெல்லாம் க்ஷேமாயிருக்கட்டும் உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இந்த நல்ல வழிக்கு வந்து பரம்பரை பரம்பரையாக வாழடி வாழையா நம்ம தர்மம் ஸ்திரமாக இருக்கணும்னு தக்ஷணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணி புவனேஸ்வரி மாதாவை பிரார்த்தனை பண்ணி இந்த முகாமை இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் எல்லாரும் இங்குற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஹி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி ஜகன்மாதா புவனேஸ்வரி தேவிக்கி சதநாசிகி गंगा माता की, कावेरी கங்கா மாதா கீ காரி மாதா கீரபிசரஸ்வதி மாதா கீ சனாத்தனக்கு